அனைவருக்கும் வணக்கம் நற்றிணையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளி இலந்தேசும் இந்த நிந்தனை தலைப்பு வீரச்சுவை பண்டைய தமிழ் மன்னர்களின் படை வீரமும் கொடை வீரமும் பழைய இலக்கியங்களில் பல சிறப்பாக கூறப்பட்டுள்ளன நலங்கிள்ளி என்ற சோழ மன்னன் பகைவருடன் போர் தொடங்குமுன் கூறுகின்ற வஞ்சனத்தில் கூறுகின்ற வார்த்தை மெல்ல வந்தன் நல்லடி பொருந்தி ஈ என இறக்குவாராயின் சீருடை முரசுகளு தாயத்து அரசோ தஞ்சம் இன்னூராயினும் கொடுக்குவன் இந்நிலத்து ஆற்றலுடையோர் ஆற்றல் போற்றாது என் உள்ளம் எள்ளிய மடவோன் தெல்லிதின் துஞ்சு புலி சிதடன் போல ஒய்ந்தனன் பேர்தலோ அரிதே என்று ஏம்புகின்றான் இதில் பகைவராயினர் என் அடியின் கீழ் ஒதுங்கி ஈ என இறப்பாராயின் இந்த அரசாட்சியை கொடுப்பது பெரிதன்று என் உயிரே வேண்டினும் கொடுப்பேன் என்பது அவனது கொடைவீரத்தையும் என் ஆற்றலையும் துணிவையும் மதியாது இகழ்ந்த அறிவிலியானவன் தூங்கும் புலியை இடறிய குருடன் போல பிழைத்து மீழுதல் அரிது என்பது நலங்கிளியினுடைய படைவிரத்தை நன்கு வெளிப்படுத்துகிறது ஒரு காலத்தில் தமிழ்நாட்டு மூவேந்தரும் பாரி என்னும் வல்லலின் பரம்பு அரமனையை முற்றையிடத் தொடங்கினர் அப்பொழுது பாரியின் ஆறுயிர் நண்பராகிய கபிலர் என்னும் புலவர் பெருமான் அங்கே சென்று அவரசர்களை நோக்கி பின்வருமாறு கூறுகின்றார் பேந்தர்கள் நீவிர் மூவரும் சேனையுடன் ஒருங்கு திரண்டு போர் பரம்பு நும்மார் பற்றுதற்கு பரம்பு நாடு முன்னூறு ஊர்களை உடையது அம்முன்னூறு ஊரினையும் பரிசிலனர் பெற்றுவிட்டனர் நீவிர் கூத்தரும் பாணருமாகி ஆடிப்படி வந்தால் எஞ்சியுள்ள பரம்பு நமக்கு பரிசாக வேண்டினும் மாறாது வழங்குவான் அவ்வள்ளல் என்றார் ஆம் இதிலிருந்து பாரியின் படைவீரமும் கொடை வீரமும் சிறப்பாய் வெளிப்படுத்துகின்றது இத்தகைய வீரத்தினை அவற்றை படைவீரத்திலும் கொடை சிறப்பாக பின்பற்றினர் பண்டைய தமிழ் மன்னர்கள் சிந்திப்போம் நம்முடைய தமிழ் மன்னர்களின் பாரம்பரியத்தை உணருவோம் நன்றி